நமக்காக பாவமான ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு திரு பிரசன்னம் பிரசன்ஸ் ஆஃப் God வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 22 முதல் பத்து வசனங்கள் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடு இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதில் இல்லை இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உமை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உமை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும்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 கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் இன்னொரு வசனம் மத்தே இருபத்தி ஏழாம் தியாயும் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான் மற்றவர்களோ பொறு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள் இன்றைய மனப்பாட வசனம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் மை காட் மை காட் ஒய் ஹாவ் யூ ஃபர் சேக்கன் மீ இதுவே சிலுவையில் இருந்து வந்த மையக்குரல் ஒருபோதும் நாம் கைவிடாத விடப்படாதபடி கிறிஸ்து நொடிப்பொழுது கைவிடப்பட்டார் பாவத்தை குறித்த அறிவு நமக்கு திருச்சட்டத்தினால் நியாயப்பிரமாணத்தினால் த லா ஆஃப் காட் மூலமாக வந்தது பாவம் நம்மளை நம்மை கடவுளை விட்டு பிரித்தது ஏசாயி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகின்றன சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் சுமத்தப்பட்ட போது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராகிய இறைவன் தமது முகத்தை குமாரனுக்கும் மறைத்து விட்டார் பாவமறியாதவர் நமக்காக பாவமானார் நமது பாவங்களை சுமந்தார் என்று மட்டுமல்ல அவரே நமக்காக பாவமானார் கிறிஸ்துவின் உடல் நொறுக்கப்பட்ட போது பிரித்து நின்ற சுவர் நொறுங்கி விழுந்தது நாம் ஒரு நாள் புறவனத்தாராய் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேவேலின் சமுதாயத்திற்கு புறமானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ் உலகத்திலே கடவுள் அற்றவர்களுமா இருந்தோம் இப்பொழுதோ கிறிஸ்தவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு அருகில் வந்து விட்டோம் இப்பொழுது அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரசுத்தவான்களோடு உடன்குடி மக்களும் கடவுளுடைய குடும்பத்தாருமாய் இருக்கிறோம் இயேசு உயிர்விட்டபோது தேவாலயத்தில் உள்ள தொங்குதரை கிழிந்தது பூமி அதிர்ந்தது கல்லறைகள் திறந்தன இனி எதுவுமே தடுக்க முடியாது மகா புனித ஸ்தலத்திற்கு செல்லும் வழி திறக்கப்பட்டாயிற்று இப்பொழுது தைரியமாய் நாம் கிருபாசன தண்டையிலே சென்று விடலாம் எல்லாம் அந்த சிலுவையினாலேயே எல்லா வேலைகளிலும் ஒன்றுபோல் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது வி கே நாட் தாட் அட் ஆல் டைம் தேம் வே ஆனால் மாறிக்கொண்டே இருக்கும் நம்முடைய உணர்ச்சிகளை பீலிங்ஸை நாம் சார்ந்திருக்க வேண்டியதில்லை இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் இறைவன் நம்மோடு இருக்கிறார் அதுதான் உண்மை கடைசியாக சொன்ன ஒரு கூற்று கடவுள் நம்மோடு இருப்பதே எல்லாவற்றிலும் பெரியது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் காட் இஸ் ஒய் தாஸ் என்று சொன்னார் என்ன உறவு யோவான் எழுதிய முதல் நிருபத்தை இறையுறவின் நிருபம் எனலாம் அதாவது An Epistle of Fellowship. That's what we know. How is the name of Jesus Christ? How is the name of Jesus Christ? That's not the name of Jesus Christ. We are in the name of Jesus Christ. Christ is for us. Christ is in us. And Christ is in us. He is with us. என்ன அருமையான ஒரு ஆசிர்வாதம் இதைவிட பேராசிர்வாதம் நமக்கு தேவையோ இகத்தில் இறைவன் நம்மோடு இருக்கிறார் பரத்தில் நாம் அவரோடு இருப்போம் us There in heaven we will be with God Hallelujah கடவுளோடு ஐக்கியம் கொள்ளுதலே பரலோகத்தின் துவக்கம் என்றார் ஒருவர் விண்ணை மண்ணில் அனுபவிக்க வழிவகுத்த சிறுவைக்காய் அல்லே லூயா சிலுவையின் செய்தி உண்மையாகவே அது நற்செய்தியே பெற்றோர் பிள்ளைகளுக்கு நெற்றியில் சிலுவை அடையாளத்தை போட்டு அனுப்புவது இதை நினைவுபடுத்துவதற்காகவே மகனே மகளே போய்வாய் போய்வா கடவுள் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற பாவனையில் தான் அதை செய்கிறார்கள் பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீர்திருத்தவாதி மாட்டின்லூத்தர் இவ்விதமாக சொன்னார் கிறிஸ்து இருந்தால் கிடங்கும் சிங்காசனமாகும் கிறிஸ்து இல்லையேல் சிங்காசனமும் நரகமாகும் தேவனுடைய பிரசன்னத்தை நினைவுபடுத்தி இருங்கள் கீப் பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அதற்கு துதித்தல் ஒன்றுதான் மேலான வழி காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் இதுவே இயேசு கிறிஸ்தின் அனுபவம் கூட அப்போ சிலர் இரண்டு இருபத்தி ஐந்து இயேசுவை குறித்து தா வீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாத விட அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார் அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது என் ஆவு கலிகூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சன்னிதானத்திலே அதாவது உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய சமூகத்திலே என்னை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் ஆனந்தத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார் என் தேவனே என் தேவினே ஏனெனே கைவிட்டீர் நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம் திருப்பிரசன்ன எப்பொழுதும் உணர்ந்து வாழ்வோம் நல்ல ஆண்டுவரே எங்களுக்காக உம்முடைய குமாரனை நீர் சிலுவையிலே பாவங்களை சுமக்கிறவராக மட்டுமல்ல பாவமாக்கினரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர் எங்களுக்காக பாவமானதால் எங்களுக்கும் உமக்கும் இடையிலே இருக்கிற பிரிவு சுவர் தகர்ந்து விழுந்து உம்மோடு கூட நாங்கள் நெருக்க உறவு கொண்டு உம்முடைய கிருபாசன தண்டையிலே எப்பொழுது வேண்டுமானாலும் தைரியமாய் கிட்டி சேர இவ்வளவு பெரிய சாக்கியத்தை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் முத பிரசன்ன எப்பொழுதும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள உதவி செய்யும் உணர்கிறோமோ உணரவில்லையோ அந்த உண்மையை நாங்கள் எப்பொழுதும் மனதிலே எங்களை ஒருபோது நீர் கைவிட நாங்கள் தூங்கும் பொழுதும் நாங்கள் நித்திரை செய்யும் பொழுதும் நீர் கண்ணுறங்காமல் உறங்காமலும் தூங்காமலும் இருந்து எங்களை காக்கு தேவனாயிருக்கிறதற்காக நாங்கள் மிஸ் தோத்திருக்கிறோம் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய மக்கள் யார் ஆண்டு உமக்கு நன்றி சொல்கிறோம் வெளியே இருக்கிற அத்தனை பேரையும் இவ்விதமாக உங்களுடைய நெருக்க உறவுகளை கொண்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்